திருவிளையாடல்ல சங்கத்தார் கலகம் தீர்த்த படலம் என்று ஒரு சங்கத்தாரு சங்கத்தாரு எங்களை என்னன்னு கேட்டா ரெண்டு தமிழ் இருந்தா நடுப்பட ஒரு போலீஸ்காரர் வேணும் அப்படி ரெண்டு தமிழாசிரியர் இருந்தா ஒரு இடையிலே ஒரு காவல்துறை வேண்டும் ஏன் அவ்வளவு கருத்து வேற்றுமை அப்படி இருக்கும் என்று இப்படிதான் சொல்ற பழக்கம் உண்டு ஆனால் திருவள்ளுவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஊப்ப தலைக்கோடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவரில் அப்படி பிரிவுங்களா ரொம்ப அருமையாக ஒருத்தர் ஒரு தாம் கற்ற சொற்படுபொருளை எல்லாம் மற்றவங்களுக்கு பருமாற அவருடைய கருத்துக்களை எல்லாம் இவர் பருமாறிக்கொள்ள அப்படி மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்று எனவே இப்பொழுது எதுக்கு வர்றோம் சங்கத்தார் கலகம் தீர்த்தப்படலாம் என்ன பாட்டு ரொம்ப கம்மி தான் ஆனாலும் பல செய்திகள் அருமையான குறிப்புகள் நமக்கு இருக்குல்லாம் சேர்ந்திருந்த போது நாற்பத்தி எட்டு புலவர்களை கூட்டி புலவர் குழுன்னு வச்சிருக்க தமிழக புலவர் குழு அதனுடைய எண்ணிக்கை நாற்பத்தி எட்டு இன்னைக்கு நாற்பத்தெட்டு தான் இப்படி ஒரு புலவர் குடும் எனவே நாற்பத்தி எட்டு பேராறு எட்டு நாற்பத்தெட்டு புலவர்கள் எட்டு அது இவங்க மாறாம அந்த சங்க காலத்துல இருந்த அந்த சங்க புலவர்கள் நினைவுபடுத்தி இப்ப நாற்பத்தி எட்டு பேரை வைத்துக் கொண்டு சரிய பேர் தான் நாற்பத்தி ஒன்பது இருக்காது நாற்பத்தி ஏழு இருக்காது யாராவது ஒருத்தர் இறந்து விட்டால் அல்லது எனக்கு வர முடியல எனத்தர் தேர்ந்தெடுத்துருவாங்க கொஞ்சம் தகுதியா ஒரு ஏழு வயசு தாண்டினதா நல்ல புலவரா நாற்பத்தி எட்டு தான் அதுக்கு மேலே போவாது இப்படிப்பட்ட நாற்பத்தி எட்டு புலவர்களும் என்ன செய்தாரலாம் செந்தமிழ் செய்து தம் குறு பெருமை கூறி தந்த மாறாய் தத்தம் தாராதாரம் அளக்க முந்தை நூல் மொழிந்தான் முன்னர் வந்தை தீ எல்லா கவிஞர்கள் நல்லா பாடுவாங்க அப்படி பாடுன உடனே அவரவர்களும் தான் தான் கவிதை எழுதி கொண்டு வந்து தன்னுடையதான் திறந்து தன்னுடையதான் திறந்து போட்டி போட்டாங்களாம் போட்டி போட்டு எல்லாரும் சேர்ந்து எங்க வர்றது அந்த சங்க தமிழ்ப்பலருடைய தலைவர் யார் சோமசுந்தர கடவுள் பெருமானே அதற்கு தலைவன் பெருமானே இது எங்க பாடினாரு கேட்ட அப்பர் சுவாமி பாடினார் நன்பாட்டு புலவனாய் சங்கம் ஏரி நற்கனகிழி தருமிக்கு அருளி நோன்கன் சுகபெருமானே அந்த நாற்பத்தி எட்டு புலவர்களுக்கும் தலைமையாக இருந்து தருமிக்கு பொற்கடி கொடுத்தோ என்று வரலாற்றை நம்முடைய திருநாவுக்கரசர் பண்ணார் இந்த புலவர்கள் ஒருவர் எல்லாம் பாடும் போது எல்லாம் தான் தான் தான் தான் சொல்லி எப்படி எல்லாம் செய்தாங்க உடனே இது யாரை போச்சு சங்க புலவனாக இருக்க தமிழ் புலவர் தலைமை புலவராக இருக்கிற பெருமானத்துல போச்சு அவர் பார்த்தாராம் இருவருந்து இருவருந்துருவனின் இந்த எரியளல் தூணில் தோன்றும் உருவென அறிவானந்த உண்மையாய் உலகுக்கெல்லாம் கருவன முளைத்த மூல இலிங்கத்தினுன்றும் காண்டற்கு அரியதோர் புலவனாகி தோண்டி உண்டருளிச்சைவான் பெருமான் பார்த்தாராம் இப்படி எல்லாம் ஒருத்தர் கொடுத்த தகராறா ஒண்ணு கொண்டு பேசிக்கிட்டு போனது அந்த சிவலிங்க திருமையிலிருந்து இருக்கிறார் என்ன இங்க பெரிய சச்சரவு அப்படின்னு கேட்டார் இல்லையே அரியன் ஒரு பாட்டு எழுதுனேன் இல்ல அரியன் ஒரு பாட்டு எழுதுனே இவர் குறை சொல்றார் அருமையான பாட்டு என்று சொன்னார் அப்படியா கேட்டுக்கிட்டார் கேட்டுக்கிட்டு இதெல்லாம் இந்த உங்களுடைய கழகமெல்லாம் நீங்கணும்னா இங்க ஒரே ஒரு இந்த ஊர்ல ஒரு வாணிக தெருவில் ஒரு ஊமை குழந்தை இருக்கு அந்த குழந்தையார் பாடுனது நல்லது யார் பாடுனது கடுதல் சொல்லிவிடும் இந்த குழந்தை ஊமை குழந்தை அதுவும் சின்ன குழந்தை இவங்க எல்லாம் பெரிய பெரிய புலவர்கள் அப்படி எழுத்துல சொல்லு காப்பி படிச்ச புலவர்கள் ஆனா வணிக குளத்தில் பிறந்த ஒரு தீர்த்து வைக்கும் பாட்ட நீங்க வாய் பேசாத குழந்தை குழந்தையான கூட திருத்து வைக்கும் ரெண்டு வயசு குழந்தை என்ன என்ன பண்ணிச்ச சிவங்கான போதும் மூணு வயசு குழந்த மூணு வயசு குழந்த குமர ஒருவர் அப்படி விளையாண் அப்படி விளையாண்டு அப்ப ரெண்டே வயசுல பாண்டது சிவங்கமான போதும் மூன்று வயசுல பாடினது தோருடைய சிவியன் ஐந்து வயசுல பாண்டது பூமேவு செங்கமல புத்தேலும் தேரறிய பாமே தெய்வ தேமேவு நாதமும் நாதார்ந்த முடிவும் நம்மை தீர்ந்த போதமும் காணாத போதமாய் குரோடு சுவாமி அதனால் நமக்கு வயது பத்தியே ஒண்ணும் ரெண்டு வயசும் பாடும் மூணு வயசும் பாடும் அஞ்சு வயசும் பாடும் சிவை சிவ பத்திங்களால் வயது என்ன பண்றது வயது என்ன பண்றது ஒண்ணும் இல்லை அந்த குழந்தை செய்யுங்கள் சரிசாமி குழந்தை ஒவ்வொருத்தரும் உங்க கவிதையை வாசிங்க வாசிக்கும் போது அந்த குழந்தை என்ன செய்யும் தெரியுமா அப்படி என்ன செய்யும் ரொம்ப அருமை ஆமா மல்லார் மல்லாரடம்புயிகன் தனக்கு இசைய சொல்லாழமும் பொருளாளமும் கண்டால் நீங்க படிக்கும்போது அவர் அவருடைய அந்த கவிதைகளிலே நல்ல ஆழ்ந்த சொற்பொருள் நுணுக்கம் இருக்குமானா அந்த குழந்தை என்ன பண்ணு தெரியுமா தலை அப்படியே அசைக்கும் மகிழ்ச்சியினால நீங்க பலே பலேங்க அது சொல்லாது வாய் சொல்லாது ஆனா தலையே திருப்பா அசைக்கும் அது மட்டுமல்ல முடித்துல புளைகித்து கல்ல சொல்ல அருமை அருமி அப்படின்னு சொல்லுமா கல்லார் புயம் புலகித்து உளம் களி தூங்குவன் மகிழ்ச்சியை காட்டி சொல்லுவான் அப்ப நீங்க என்ன தெரியலாம் உங்க சொயல் உயர்ந்ததுன்னு வச்சு யாராவது ஒரு சுயல் படிக்கும் போது அந்த குழந்தைய காதல வாங்கிக்கிட்டு அழுது வடிஞ்சதுன்னா உங்க கவிதையும் அழுது வடிஞ்சதுன்னு அர்த்தம் என்ன பண்றது அதனால இவ்வளவு பெரிய சங்க புலவர் பாடிய பாட்டை அது தேர்ந்தெடுக்கிற ஆள் யாருன்னு கேட்டா வயசும் கம்மி வாயும் ஊமை ஆனா செயற்பாட்டுல காட்டும்ல ஆமா நீங்க வந்து செயற்பாட்டுல தான் நீங்க வந்து ரசிக ரசிகத்தன்மையை எப்படி பழைய காலத்துல எல்லாம் அவங்களுக்கு வேண்டிய மதுரை மணி பாச்சு அங்க உட்காந்துருப்பாங்க அல்லவா ஏறத்தாழ அவர் ரெண்டு மூணு பாட்டு வர்றதுக்குள்ள முன்ன வந்துருவாங்கல்ல எப்படி வருவாங்கன்னு கேட்டா தன்னை மறந்து வந்திருப்பாங்க அவ்வளவுதான் நம்ம பணம் இப்படியாக இந்த குழந்தை என்ன செய்யுமா இந்த மாதிரி அவள் யார் கவிதை படிக்கின்ற பொழுது நல்ல சொல்லாத பொருளாதாரம் மிக்க இருக்கிறதோ அந்த பாட்டிற்கு தன்னை மறந்து என்ன பண்ணும் அப்படி தன்னுடைய கையினாலே முகத்தினாலே அது ஜாடை காட்டு என்று சொன்ன உடனே அவ்வளவுதான் பின்பாவலர் எல்லாம் பெருவணிய குலமணியை அன்பால் அளித்தேகி ஆனா ஆண்டவன் சொல்லிட்டார் தலைமை பலவர் அதனால போனாரு எந்த உடல் நிற்பர் வணிகர் வீடு போய் அதில் எந்த ஒரு குழந்த இது மாதிரி இருக்குது ஊமையாக இருக்குது ஆனால் எதுவும் அது மாதிரி நல்ல இசை ஞானம் எல்லாம் உடையதாக இருக்குதுன்னு பார்த்தோன்னே ஒரு குழந்தை அது யாரு முருகப்பெருமான்தான் ஆகவே அந்த குழந்தைய போய் அழைச்சிட்டு வந்து இங்கே வர்றது எங்கள் எங்கள் கிட்டே வாரியம் சொன்னோன்னு தலையாட்டு பாங்கன்னு சொல்லி தூக்கிட்டு வந்து இவங்க உட்கார வச்சு இவங்கெல்லாம் ஒவ்வொருத்தராக கவிதை படித்தாலலாம் படித்தாலலாம் அப்படி படித்தோடனே மகிழ்ந்தான் சிலர் சொல்லாட்சியை சில சொல்லினுடைய அருமைப்பாட்டை பார்த்து அப்படி அந்த குழந்தை அப்படியே மகிழ்ச்சியா இருந்தான் அருமையா இருந்தான் அப்போ அந்த பாட்டு சிறந்த பாட்டுன்னு அர்த்தம் மகிழ்ந்தான் சிலர் பொருளை சிலது பொருளயம் சிலது சொல்நயம் என்னது பொருளயம் பொருள் ரொம்ப சிறப்பான ஆழமாக இருந்ததுன்னு பார்த்துட்டு ஆறம் அந்த குழந்தை இப்படியாக சொல்லாலம் பொருளாளம் இல் தான் சிலர் சொல் வைப்பினை சில செய்ய படிச்சாங்களா படிச்சவொன்னு மாதிரி ஆயிட்டு ஏன் பாடி இருப்பேன் என்ன பண்ணுது மூஞ்சி மாவுடி எப்படி வச்சுக்கிட்டு ஏண்டா இதெல்லாம் கவிதைன்னு பேராடா உங்களுக்கு சிலர் சொல் வைப்பினை இகழ்ந்தான் சிலர் பொருளை புகழ்ந்தான் சிலர் சொல்லின்பமும் பொருள் இன்பமும் சில பாட்டுல சொற்களும் நல்ல ஆட்சியா இருக்கான் பொருள் ஆழமா இருக்கும் அதுக்கு மிகுந்த பெருமகிழ்ச்சியை காட்டிதான் அந்த குழந்தை இப்படியாக திகழ்ந்தான் சிலர் சொற்மையும் பொருட்தின்மையும் தேர்ந்தே சில இருக்கிற சொல் ஆட்சி முறைகள் இருக்குதே அதை பார்த்த ரொம்ப அருமையா இருந்தது வன்மையா இருந்திருக்குது அதையும் பார்த்து மகிழ்ந்ததான் இப்படியாக அந்த குழந்தைய வைத்து தம்முடைய பாடல்கள் என்பது தெரியுது அவங்க என்ன ஒரு ஐயம் இருந்ததுன்னு சொன்ன அதுக்கு தீர்வு கண்டால் தீர்வு கண்ட பிறகும் ஒரு ஐயம் வரப்படாது பெரிய பொல்லாது அந்த குழந்தை சொல்லிவிட்டது அப்படின்னு சொல்லிவிடுவாரு சொன்னா அதான் தப்பு ஒரு முடிவுன்னு ஒண்ணு எடுத்துட்டா அதுக்கு அடங்கணும் பெரிய கிடக்குதான்னு சொல்ல போவது அதனால ஒன்று ஒத்துக்கொண்டா அதை ஒத்துக்கொண்டு அதை கடைபிடிக்கணும் அதான் அறம் அத மாதிரி இந்த குழந்தை செய்ததுதான் இப்படி இத்தன்மையனாகி கலைவல்லோர் தமிழெல்லாம் சித்தம் கொடுதிரட்டும் சிறுவனிகன் தெருள்கீரன் முத்தன் தமிழ் கபிலன் தமிழ் பரணன் தமிழ் மூன்றும் அத்தன்மயன் அரியுந்தொரும் அரியுந்தொருமெல்லாம் ஒரு மூன்று பேர் கவிதையில அந்த குழந்தை சொக்கி போயிட்டுதான் யாரு நக்கீரன் கபிலன் பரண மூன்று பேர் பாட்டு நல்ல இந்த மூன்று பேருடைய கவிதையில அப்படியே அந்த குழந்தை என்ன பண்ணலாம் அந்த மறந்து என்ன தெரியுதுன்னு கேட்ட பொருள் அமைப்பிலயோ சொல் அமை ஆழத்திலேயோ சிறந்த கவிதைகள் பல அதில் சிறப்பினும் சிறப்பாக இருந்த கவிதைகள் எது இந்த மூவர் பாடிய அமைப்பு என்று அப்படி ஒரு முடிவு கொண்டாடலாம் முடிவு கொண்டாடலாம் சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு வரலாறு ஏற்படுவதற்கு இருக்க இதற்கு நம்ம திருவிழையாட்பாணம் ஒண்ணுதான் சான்று வேற எங்கே இந்த மாதிரி கழகம் வந்தது என்றோ அது இந்த திரு இது மாதிரி திரு இந்த பெரியவர் தீர்த்து வைத்தார் என்றும் எங்கும் இல்லை மாறாக சங்ககாலத்தில் வளர்ந்த தமிழை பற்றி ஒரு கூற்று அதை மட்டும் மனசில் சொல்லிட்டு நிறுத்திடுறேன் சரிங்களா இன்னைக்கு சங்ககாலத்தை பற்றி ஓரளவேனும் சில குறிப்பு தெரியும் சொன்னா இறையனார் கலவியல்னு ஒரு நூல் இருக்கு அறுபது சூத்திரம் உடையது அறுபது சூத்திரம் எல்லாம் அகப்பொருள் சுவையாக இருந்த சூத்திரம் அகத்தணியல் அது பாடிய அந்த பாடியது பற்றி ஒரு வரலாறு உண்டு அந்த வரலாறு அந்த நூல்லே இருக்குது அதுவும் ஓரளவு அந்த வரலாறு அவ்வளவு பொருத்தம் இல்லையு புலவர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க ஆனா அவ என்ன தெரியுமா சங்க புலவர்கள் எல்லாம் வாழ்ந்தாரலாம் நாற்பத்தி பேரும் திடீர்னு பஞ்சம் வந்துட்டு தான் பந்தவுடனே பாண்டியன் எல்லா புலவரையும் கூப்பிட்டாரான் ஐயா உங்களை பாதுகாப்பதுதான் எனக்கு காரம் ஆனால் நாடு ரொம்ப வறுமையா இருக்கு மற்றவங்களை எப்படியாவது நான் காத்த உங்களுக்கு புலவர் அப்படி இல்லை யாதானும் நாடாமல் ஊறாமால் என்னொருவன் சாந்துனையும் கல்லாதவாருன்னு பாடி இருக்கிறாங்க யாதும் ஊரே யாவரும் கேடு அப்படிங்க அதனால தயவு செய்து நீங்க இந்த நாட்டை விட்டு வேறு நாடு சென்று சென்றமெல்லாம் சிறப்பு எல்லா புலவர்களும் வந்தாங்க வந்தா பாருங்க எப்படின்னா எழுத்துலக்கணம் என்ற உண்டில யார் சிறப்பு அப்படின்னா இருந்ததுங்க அது புலமையா எல்லாம் படிச்சிருப்பான் ஆனா ஏதேனும் ஒரு நூலில் தனித்திறமை பெற்றிருப்பான் ஏன்னா ஏதேனும் அந்த நூல் பத்தி ஒரு சந்தேகம் கேட்டோம்னா அவரை கேளப்பா அப்படின்ற அப்படி அப்படி இருந்த புலர் உண்டு அது போல இங்க எல்லாருக்கும் ஐந்து ஆனா எழுத்துல சிறப்பு அணி இலக்கணம் இந்த ஆள் தான் சிறப்பு அந்த மாதிரி அவங்க வந்துட்டாங்க எது பாக்கி போயிடுச்சு பொருள் அதுதான் அகம் புறம் என்று ரெண்டு திறத்தது அகவாழ்வு புறவாழ்வுன்னு அந்த வல்ல புலவர்கள் யாரும் அல்லையாம் பார்த்தாராம் அதெல்லாம் இறைய நாள் கடவுள்களில் உரையில இருக்குது வேற எங்கேயும் இல்லை இதெல்லாம் இந்த இது மட்டும் வரலாறு தங்க காலத்து வரலாறு கொஞ்சம் தெரியுங்கிறதுக்காக சொன்னேன் அதனால பார்த்தாராம் பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப கவலை என்ன கவலைன்னா ஐயோ எழுத்தும் சொல்லும் ஆராய்வதெல்லாம் பொருளை எறிவதற்காகத்தானே அந்த பொருக்காதர் தான் அதனால பெருமானி இப்படி எடுத்ததிகாரம் சொல்லதிகாரம் யாப்பதிகாரம் அநியதிகாரம் வந்தவர்களை கண்டேன் இந்த பொருளியான வல்லுநர்கள் இல்லாமல் போயிட்டாங்களே நான் என்ன பண்ணுவேன் என்று சொல்லிட்டு நீ தான் அதை கவலையை தீர்க்கணும்னு விண்ணப்பித்தான்